நீ போடாதுன்னு சொன்னது மட்டும் இப்படி சொன்னது மாத்திரத்துல பாண்டாண்டு தூது வந்து அப்படியா பார்த்து அது நேரா சொன்ன உடனே உடனே இது எந்திரிச்சு எதுக்கே தான் போறேன்னு அப்புறம்தான் இல்லை இல்லை அடியன் போறேன் அப்படின்னாரு அது நாலு கோல்லாம் சையில இல்லை அடியன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அடியன் போகும்போது அடியனோடு நானும் வர்றேன் அப்படின்னாரு மூன்று சொன்னார் முதலில் தான் சொல்லுகிறேன் அடுத்து வேண்டாம் என்று சொல்லும்போது தான் உடன் வருகிறேன் என்றார் இந்த இரண்டையும் தடுத்து இல்லை நீங்கள் இங்க இருக்கணும் இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணுங்க அடியேன் செல்கிறேன் என்று சொல்லி போனான் என்று அங்கே இருக்க அங்க அப்படி இருக்கும் ஆகவே முதல்ல தான் சொல்வது அப்படி இல்லையானால் கூடவாவது வர்றேன் கூடவாவது வர்றேன் ஏன்னா அவங்க ரொம்ப மோசமானவங்க இல்லை இங்கே இருக்கட்டும் என் அவர் கையை பிடிச்சிருப்பார் மேலேதெல்லாம் என்னன்னா அது கையை படிக்க கூசியிருப்பார் என்ன பெரியவராச்சே என்ன இருந்தாலும் ஆயிரம் பேர் இருந்தாலும் வயசுல சின்னவர் இல்லவா அது அடியுன்னு போய்விடுறேன் இங்கே பெரியவங்க இங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டோம் இல்லை அடியனும் கூட வர ரெண்டோவாவது வரேன் இல்லை இருக்கட்டும் என்னத்துக்கு வயதானது ஆடாடாடாடா அப்படித்தான் ஆமாம் நடிப்பு நீ உண்மைய படிங்க சத்தியம் அருமையா பாடி அதான் இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் விளக்கணும் போட்டு பாண்டி நாட்டு தூதும் பிரிவும் என்று போட்டு நாடகம் ஒரு பத்து பேரா பெரியவங்க எப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது வைசான கிழம அவ்வளவு லேசா இருக்குதா நீயும் ஒரு காலத்தில் அதனால் இப்படி எல்லாம் ரொம்ப அருமை அங்க அந்த இடத்துல அவர் போன போக்கே வேறதான் இவர் ரெண்டே பாட்டில் முடிச்சுட்டு ஒண்ணு எடுத்தார் ஞானசம்மந்தர் அவர் பேச்சு ஒரு காதில் கூட அதிகமா வாங்கிக்கல அப்படி போன மாதிரி இருக்குது அது இருபதாம் நூற்றாண்டு இளைஞராக காட்டிட்டார் யாரு அவர் ஏழாம் நூற்றாண்டு இளைஞராகவே காட்டினார் கேட்கிறார் அப்படி வச்சுங்க என்னன்ன ஏழாம் நூற்றாண்டு இளைஞராக காட்டினார் இருபதாம் நூற்றாண்டு இளைஞராக காட்டினார் நீங்க வேலை செய்யாம இருக்கா செய்தா அதனால என்ன பண்ண சொல்றீங்க இதெல்லாம் சொல்லாம இருக்கிறது அதே ஒரு நிமிஷத்துல போயிட்டோம் மாமுரசு ஒலிப்ப சங்கம் காக நம்பாய்வு தேங்க தாமரை பணிப்ப புத்தின் பந்தரில் தரள தேவை காமர சிவிகை மேற்கொண்டு அவனில் சோதி யாமன நெறிக்கொண்டேக ஈசன் இறந்து வரும் அடைந்து பாடிப்பாட்டுக்கு யாரு ஞான சம்பந்தர் போனார் பல்லாம் மங்களசூரியம் எல்லாம் பொழுங்குச்சா அதெல்லாம் பொறுப்பேன் வெம்பிய நாடு நீந்தி தென்னவ நன்னி ஏ ரொம்ப வேகம் மணியாச்சின்னு அவருக்கு தெரியுது இல்ல அதனால அதனால இப்படி போன ஏப்பா ராத்திரி பத்தரை மணி பஸ் விட்டுருவ தெரியுதான் டோக்கன் வேற வாங்கிட்டு வந்திருக்கிற அதெல்லாம் தெரியுது பரிஞ்சோதியா இருக்கு என்ன பண்றது அதனால இப்படி போவாத ராஜா கொஞ்சம் வேகமா போ டோக்கன் கூடும் பஸ்ஸும் கூடும் சிவ சிவ அப்படிதானா சாடி ஞாபகப்படுத்தினீங்க நல்ல வேலையா செம்பிய நாடு நீந்தி தென்னவநாடு நன்னி அதனால சோழ விட்டு பாண்டிய நாடு போனாலாம் வெம்பிய சுரமும் புறவமும் ஏகவில்லை தும்பிக்கை நீட்டி வாங்கும் மலைகளும் துறந்து தும்பிக்கை நீட்டி வாங்கும் மலையான் ஆன மலை ஏன்னா யானை தும்பிக்கையை நீட்டும் இல்லை அதை இப்படி சொல்றா இவரு பெரியவது தப்பு இல்லாத அல்லவா தும்பிக்கை நீட்டி வாங்கும் மலைமா மலைகளும் துறந்து பாகத்து அம்பிகை உடையான் கூட நகர்ப்புறம் அணுகச் செல்வார் இதோ இப்பொழுது மதுரைவா இப்ப அருமையா மதுரை காற்று மதுரை தெண்டல் வந்தது காணிய எங்க சிலப்பதியா மதுரை தெண்டல் வந்தது காணியர் பூம்புகால இருந்து ரெண்டு பாவம் போகுதா நடக்கிற ஒரே ஊர்ல ஒரு வயதான கழம் சமய தொடர்பானது கௌந்தரியல் கிடைச்சாங்க மூணு சேர்ந்து பாவம் பொடி நடையா போரடி மண்மகள் அறிந்தில அந்த அம்மா மூணாவது மாடியிலேயே வளர்ந்தோம் பெண்ணீர்ல கொப்பிழிச்சு பன்னீர்லேயே கையாளம் பண்ணுவோம் இன்னைக்கு ரடி மண்மகள் அறிந்திரல் எம்மா இந்த அம்மாவுடைய காலை பார்த்திருக்கியா இது வரைக்கும் இல்லைங்க இன்னைக்கு தானு அந்த பாதம் என் மேலப்பட்டது நான் பார்த்தது இல்லைங்க அப்படின்னா வண்ண சீரடி என்னமோ போன தெரியவங்க ஆகவே இப்பொழுது இதோ மதுரை வந்து விட்டது என்ன அவசியம் அந்த கொடியெல்லாம் என்ன பண்ணுதான் இப்படியே அசைதான் பொறுக்கல கும்பகார விட்டு எதுக்கு நீ செஞ்ச தப்பிட்டு மாதேவி வீட்டுக்கு போல உங்க அப்பாவும் உங்க மாமாவும் இவங்க அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை கொண்டு அப்படியே மூணாவது மாடியில் தான் முப்பதாவது மாடியில் வச்சிருப்பாங்களேடா எதுக்குடா அப்படி ரெண்டு பேரும் வர்றீங்க அதனால அந்த கொடி என்ன சொல்லுதான் வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட ஐயோ இந்த ரெண்டு பேரும் வர்றீங்களேம்மா கணவன் மனைவிமா வர்றீங்களே நீங்க ரெண்டு பேரும் திரும்பி போக முடியாதேம்மா உங்க தலையெழுத்து இல்லையேம்மா இன்னைக்கு தானமா இது ஆகவே நீங்க ரெண்டு பேரும் வந்தது இன்னைக்கு போகும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து போறீங்கம்மா இனிமே ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ஊருக்கும் போக முடியாது இவங்க அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா வருக என்பன போல் அவையும் அழைப்ப என்றெல்லாம் சொல்லிவிடுவாங்க ஆமா நீர் மருந்தலை அப்படி அதனால சொல்லல கொடியெல்லாம் சொல்லல சொல்லாமல் இப்பொழுது இதோ பாண்டி நாட்டினுடைய எல்லைக்கு வந்தாரலாம் வந்து உண்ணிய நீற்றுத் தொண்டர் குழாத்திய நூல் புகழிவேந்தர் நன்னிய சிவகை மீது நகை விடு தரளப்பந்தர் கண்ணிய தோற்ற தீம்பால் கடல் வயிறு உதித்து தீர்ந்து விண்ணியல் முழுவன் திங்கள் விளக்கமே ஒத்ததன் தீ இது இப்பொழுது சிவிகையில அந்த குழந்தையும் இறங்குது யாரு ஞான சம்பந்தம் தேம்படு குத செவ்வாய் சிறப்புற செல்வர் முன்னம் போம்பரிசு அனஸ்தார் தம்மில் பொன்னடும் சின்னமாய்ப்ப தாம்பர சமயத்தின் சிங்கம் சமநிலுள் கிழியப்பான் ஆம்படி வந்தான் என்றென்று ஆர்த்தலும் ஓசைகேளா நின்று திரியும் கையர் எதிர்வந்து நீவிங்கள் கொண்டு அறம் சொன்ன தேவை கும்பிட வந்தால் இந்த வென்றிகொள் சின்னம் என்கொள் வீரன்கொள் யாரை வென்றி எண்டனர் தடுத்து சென்றும் ஈரிலா அடியார் தம்மை இங்க போயே புட்டர் வேற மாதிரி புட்டர் இவர் என்ன இவங்க இதோ மதுரை அணுகின்ற பொழுது இந்த வென்று சின்னம் எல்லாம் இருந்துதான் அல்ல ஞான சம்பந்தர்வார பாலராவாயர் வருகிறார் ஞான கவுனியர் வருகிறார் என்று அந்த ஓகே போச்சான் போன ஒண்ணு அங்க இருக்கிற அந்த சமணர்கள் எல்லாம் வந்து நெல் இது இங்கதான் இருக்கு அங்க ஒண்ணு இல்ல இங்கதான் இருக்கு நெல்லுங்கப்பா நீங்க யாரை வென்றியர்கள் பெரிய வெற்றி சின்ன ஊதியிட்டு போறீங்க தொழில்நாட்டாளிங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா கோயில் வந்தா கோயிலுக்கு வந்து நேரம் கூப்பிட்டு போங்கப்பா வெளியே பாலராவாய் வந்தா என்ன நிறுத்தியா என்ன நீ யாரையா கேக்குறதுக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு ஒரு போனாங்கன்னு ஒரு ஒரு கருத்து சொல்கிறார் ஆனால் இது அங்கு இல்லை பெரிய புராணத்தில் மா மதம் முழுக செல்லும் சிந்திரல் மத்த வேளம் தாமரின் ஊழால் கூட்ட கட்ட தலைவடவற்றோ ஒற்ற காமணி முனிந்தார் மைந்தர் கய வருதம் நீத்து கோமணி மாட மூதூர் அணிந்தனர் கோயில் புக்கார் ஒரு அருமையான ஓமையை ஒண்ணு போட்டார் பெரிய யானை நல்ல மதம் பிடிச்ச யானை வருது அத போய் ஒருத்தேன் ஏன் இந்த யானையை தடுக்கணும்டா எப்படா தடுக்கிறது ஒரு அந்த மூணு பைசாவுக்கு நூல் கண்டு ஒண்ணு இந்த பிற அந்த நூல் கண்டு நீ புல்றா அப்படின்னு எதுக்குறாளே புல்றான்னா அவன் நேரம் அந்த பதில் இந்த யானை வரட்டும் இதுல பார்த்து அடிக்கணும்னா அதனால இது போகிறது பெரிய யானையாம் யாரு ஞான சம்பந்தர் இந்த ஆட்கள் என்னத்துக்குப்பா இங்க சின்னம் எல்லாம் சொன்னதுங்கிறது நூல் கண்டு மாதிரியான் நூல் கண்டு அது காலத்து வச்சுட்டு போக முடியாது ஓமியா ரொம்ப பிரமாதான் போற போக்குல சொன்னது இதெல்லாம் நாம் இங்கே உணர தகுந்தது இப்ப நேரம் எங்க போனார் கை மலைச்சாபம் தீர்த்த கருணையும் கடலை தாழ்ந்து மும்முறை கோயிலுக்கு போயிட்டாருந்தார் ஆனா அங்கே அப்படி அல்ல இவர் வருகிறான்னு தெரிஞ்சது தெரிந்தவுடனே மங்கே குலச்சரை யாருக்கு முதல்ல தெரிஞ்சது அமைச்சர் அல்லவா அதனால தெரியுது போய் சொன்னார் அப்படியானால் நீங்கள் ஊர் சென்று அவரை வரவேற்றுவாருங்கள் யார குலச்சரே அவரை வர சொல்றது இவர் இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா அடியேன் கோயிலுக்கு போய் வருகிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கொண்ட கணவன் சொல்லிட்டு தான் வந்தாங்க அல்ல கோயிலுக்கு போய் வருகிறேன்னு சொல்லிட்டு கோயிலில் போய் வளம் வந்து அங்கே இருக்கிறாங்க யாரே அம்மா இவர் பெண்பாளதலாலும் கொண்ட கணவன் இந்த சமயத்திலிருந்து புறக்கணித்து இருப்பதனாலும் தாம் போய் நேரடியாக வரவேற்கக் கூடாது ஆனால் வரவேற்காமல் அரண்மனையிலேயே இருந்து விடவும் தப்பு அதனால் கோயில் சென்று கோயிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது பொழுது ஒரு வணக்கம் வணக்கம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு இவரை மட்டும் அனுப்பிட்டாங்களாம் இவர் போய் விடுகிறார் எங்கே அந்த ஊரில் அது விடுகின்ற பொழுது உடனே கையிலிருந்து எடுத்து இயந்திரா எழுந்திரீங்க எழுந்திரீங்கன்னு சொல்லிடு அப்படி எழுந்திட்டு அப்பதான் பாண்டாராம் எது எது பாலவாய் அப்படின்னாராம் இதுதான் சுவாமிய மங்கையற்கரசி பலவர் போன் பாவை பரிவளை கை மாட மாணி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள் தோறும் பறவ பொங்கடல் ஊருவன் பூதநாயகன் நால் வேதமும் போருள்களும் அருளீ அங்கயர்க்கன்னி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே அருமை அந்த பாட்பாடிட்டே போறது முதல் பாட்டு ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று மங்கையா குளிச்சரி ஆரம்பி என்ன டோக்கன் கையில் இருக்கிற மனுஷன் போனதுனால நீங்க படிச்சு வெள்ளித்திரையில் இப்ப நேராக கோயில் போனாராம் போய் நிறைபட வாது செய்ய திருவுள்ளம் செய்தி கூற்றை குறைபட உதைத்தோ என்று குறித்துரை பதியம் பாடி பெருமானே நான் அந்த சமரங்களெல்லாம் வெல்லுவதற்கு உன்னுடைய திருவருள் எனக்கு வேண்டும் என்று வேண்டிக் கொள்றான் இல்ல அந்த சீது செய்ய அவர்களுக்கு அந்த மாதிரி செய்வதற்கு திருவுள்ளமி பெருமானே உடைய திருவுள்ளம் இருக்கா அப்படி இருந்தால் செய்யறேன் இல்லைன்னா நான் உன் திருவுள்ளத்துக்கு மாறா நான் செய்யலை என்று ரொம்ப அருமையா விண்ணப்பித்து ஒருத்தரான் அவ இருக்கிட்டு அரியேன் இங்க ஏதோ சைவ சமயத்தில் இருந்துட்டு இருக்கேன் அப்படியா நீடோழி வாழ்க அப்படின்னு சொன்னார் சொன்ன ஒண்ணு இங்க ஒரு மனம் இருக்குது அங்க போய் தங்கலாம்னு வாகிச முனிவர்னு ஒருத்தர் காட்டுறார் இது பெரிய புராணத்தில் இந்த அட்ரஸே இல்லை விருப்பத்தி குளச்சரையார் காட்டுகிறார் குளச்சரையார் தான் காட்டுகிறார் கோயிலெல்லாம் போயிட்டு வந்த பிறகு பக்கத்துல திருமணத்திலிருந்து இங்க தங்கலாம் என்று குலைச்சரை காட்டியதாக இருக்கிறது பெரிய புராணத்தில் இவர் யார் வாகிசு முனிவர் தெரியல முனிவருக்கு தெரிய மாட்டிருக்கு அல்லவா நமக்கு தெரியல அதனால் அப்படியான ஒரு கருத்தை இங்கே சொல்லுகிறார் சரி போனார் போயிட்டார் அங்கெழுந்தருளி சொல்லின் அமுதி செய்திரு அமுதி செய்திருப்பவற்றை தங்குல் வாயமன செய்யும் கருதரும் செயலும் தங்கள் மங்கள மறைபின் வந்தால் வருத்தம் காணவஞ்சி செங்கதிரவன் போல் மேலே செழுங்கடல் வெள்ளத்தாழ்ந்தான் இவங்க திருமணத்துக்கு போற நேரம் மணி சரியா இந்த மணி ஆறரை கருத்தின் என்ன செய்யறது உடனே நெருப்பு கடவுள் நெருப்பு கடவுள் நெருப்பு கடவுள் சொன்னா தமிழர்களுக்கு அக்னி பகவான் தீ கடவுள் அருமையா சொல்லக்கூடாத அக்னிங்கிறது தீ பகவான் தீ கடவுள் அருமையான தமிழாச்சு சொல்லலாமே பழகலாமி முருகா முருகா தீக்கடவுள்கிட்ட கூப்பிட்டாரான் அவர்களுக்கு வந்த அந்த ஆற்றல் இருக்குன்னு காட்ட இது தமிழர்லாம் தீக்கடவுளை கூப்பிட்டுறான் என்ன இந்த இன்று இரவு உனக்கு நல்ல அருமையான ஒரு சாப்பாடு என்னன்னு இந்த மடம் அப்படியே வெந்து போகணும் அப்படின்னா இது இவருடைய முழு கற்பனை முழு கற்பனை அந்த தீக்கடவுள்கிட்ட சொன்னாராம் அவன் பார்த்தான் ஐயா ஏற்கனவே நாங்க ஒரு முறை தக்க நியாகத்தில் கலந்துக்கிட்டு அது எங்க இறைவனுடைய திருவுள்ளம் இல்லாம கலந்துக்கிட்டு பட்டா பாடு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான் தெரியாதுன்னு நீங்க எங்க திருவாசகம் படிச்சிருக்க போறீங்க திரட்டிய கையை தடிந்தான் என்று பிள்ளை ஆச்சு பாடுனது அருமையா உண்மையா பந்தியல உட்காந்து அவ்வளவுதான் அல்வாலும் அப்படிதான் வலிச்சுதான் சாப்பிட முடியும் ஏன்னா நெய்ய நிறைய இருக்குது அல்லவா அதெல்லாம் கொழுப்பு சுத்தெல்லாம் வரும் அந்த காலத்தில் எந்த டாக்டர் சொல்லல இப்பதான் சொல்லிட்டு இருக்குது கொழுப்பாவது கொளுப்பாவது காட்சியும் குடிக்கலாம் நெய்யை ஒன்றும் பண்ணாது அது தான் வேலை செஞ்சு விடணும் ஆமா சின்ன விட்டு இறங்காம இருந்தோம்னா கொழுப்பு சுத்தான் வரும் ஒரு நாலு வகுப்பு எடுங்க நெய்யை சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற பத்து வகுப்பேதான் எடுக்க மாட்டேங்கிறோமே பத்து வகுப்பு வாரத்தில் எடுங்கப்பாங்கிறான் அது கூடையா நாங்க இருபத்தெட்டு வகுப்பு வேலை செஞ்சோம் ஒன்னும் கோயில்ல தொண்ட இருபத்துக்கு வாரத்தில் சனிக்கிழமையும் கல்லூரி உண்டு என்னமோ சொல்றேன் ஆனா ஒன்று தொண்டையை காப்பாற்றிக்கணும் காப்பாற்ற நெய்யும் மிளகுந்தா அதுக்கு சரியான தொண்டை அது இருந்து இருந்துட்டா கூடுமான வரை தொண்டை ஒன்று நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் பே இடைவெளியான உருண்டி தூக்கி போகணும் நல்ல தூத்துக்குடி பணங்கள் கண்டு நல்ல நசுக்கி பவுடராக வச்சு போடணும் தொண்டிங்க என்ன என்னடா சுமியான போதும் மூணு சூத்திரம் முடிஞ்சிருக்க நீங்க முடிச்சுடலாமா பன்னெண்டு சூத்திரம் வரைக்கும் அப்படின்னு யார் கேட்கணும் இந்த தொண்டை ஆள் கேட்பான் அவன் தான் பயப்படுவான் வேணா அது ஒரு ரெண்டு சூத்திரம் மட்டும் இருக்கு அவன் சொல்லிவான் இவன் என்ன பண்ண முடிச்சுடலாம்ப்பா நீ சுமியான போதை எடுத்து அப்படின் முடிக்கலாம் ஆமாமம் ஆள ஒண்ணும் இது செய்யணும் மிளகு அருமையா இருக்காத மிளகு பொங்கல்ல போட்டுக்கணும் பொங்கல் சாப்பிடமில்ல அதுல ஆனா நெய்ய நெய்யா இருக்கணும் நெய் நெய் அதனால போச்சு அதனால இப்ப இருக்கிற நெய்யெல்லாம் தொலைஞ்சு போனோம் ஒளிஞ்ச போன தொண்டையும் போய் நெய்யும் போடும் ஒரு காலம் இதுக்கெல்லாம் வேற யாரும் போட்டோம் சபை குடிப்ப அதையும் நீங்க பதிவு பண்ணுங்க இப்படியாக போய் தன்னவர் அங்கிருந்த அதனால அந்த என்ன சொல்லிட்டாம தீக்கடை உள் அதெல்லாம் நான் ஏற்கனவே இந்த மாதிரி நாங்க போய் தவறா பெருமானுக்கு மாறுதலா போனதுனால என் கையே போச்சு பாத்தீங்களா ஐயா தமிழர்களே பாருங்க நான் புண்ணியம் வாங்க போய் என் கை வரிசை காட்ட மாட்டேன் வணக்கம் தான் இது இங்க இவருடைய கற்பனை பார்த்தாங்க ஏ அவனா இது கேட்டிருக்கேன் சிவகாசி இருக்கான்னு கேட்டான் சிவகாசின்னு என்ன இருக்க நெருப்பி இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்காங்க சிவகாசியில சிவகாசியா அதனால இப்படியே சொல்லுவாங்க மகிழ்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல பெண்பாளர் நூறு பேர் நூத்தம்பது பேர் வருவாங்க சொன்ன உடனே இவன் பார்த்த சிவகாசி எடுத்தான் சிவகாசி எடுத்து என்ன ஆச்சு யார் ஏய் ரெண்டு பேர் போங்க குனிஞ்சு குனிஞ்சு போங்கண்ணா நல்லவா குனிஞ்சு குனிஞ்சு போனான் அந்த மரத்தில் மூளை பக்கத்தில் ஒரு மூங்கில் தொங்குச்சு மூங்கில் தொங்குச்சு அதில் இருந்து கிழிப்பா அப்படின்னாரு அது பற்ற மாட்டேங்கிறாண்டா ரெண்டாங்க கிழிச்சான் கிழிச்சுட்டு வச்சான் வச்ச வேணா நல்லது காஞ்ச மூங்கிலா கொஞ்சம் உடஞ்சிருந்தது அதை நல்லா வச்சான் வச்ச வேணா பிடிச்சிக்கிட்டுறான்டா ஏய் இது பிடிச்சுக்கிட்டு நம்ம ஓடுறான் மடம் தீப்பற்றி இருக்கிறது அதனால பார்த்த யாரு அப்படி எல்லாம் சுவாமி நிற்ப அப்படியா யாரு ஞான தூழி பெயர் நம் தாம்பெயரார் சாண்டாண்மைக்கு ஆழி எனப்படுவார் இந்த உலகமே பிறந்து வந்தா கூட சான்றோர் ஆகினார் அப்படியா இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சொல்வார்கிட்டே தவிர மேல வரு மேற்கொலை அப்ப அவங்க நிரூபிங்கள வாக்கே சாங்க பொய்யராம் அவணரு கொழுவும் சூடரு அப்படி பத்தி அறிஞ்சது பாருங்க அப்படின் பார்த்த உடனே பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அப்படின்னு பாருங்க அங்க கூட பாத்தீங்களா பாண்டியர் அழிகவீங்க இந்த அழிக ஒழிகிற பேச்சே வரப்படாது என்ன கட்டத்திலும் அதை தவிர இப்ப தெரியவே தெரியல நமக்கு ஒழிக ஒழிக என்னவோ ஒழிய அதனால பாண்டியர்க்கு ஆகவே என்று நெருப்பு சென்று என்ன செய்தது அவனுக்கு அந்த பாண்டி மன்னனுக்கு மாறு செய்யும் வஞ்சனைக்கு இடனாய் வந்து வேற நட்பு செய்வான் பந்தன விரிந்தகங்குள் ஏற்ற முளைத்தவான் மீன் ஆஹ் இனம் அவர் பறித்த கொன்னு ஊறுபட்டெடுந்தமுக்கும் ஒத்தவங்க கொங்குள் அல்ல வைகத்தனியில மடங்களே அடைந்த செய்தியை தெரிந்து அயல்மலையிடங்களில் திரண்ட கைதவத்தை கைவரம் ஒருங்கே எய்தி முத்தமிழ் விரகர் மேற்படித்தளும் ராத்திரி போரா நெருப்பை வைத்து விட்டு எல்லாம் அவங்க தங்களுக்குள்ள எல்லாம் பேசுகிறாங்களாம் என்ன செய்தார்களாம் விட்டவேந்தனை பற்றன பாடினார் விடுத்தார் பார்த்தீங்களா இவர் சொல்றது பையவே சென்று மெதுவ போது அவன் தீமைய நின்றும் நீங்க வேண்டுமே தவிர அவன் அடிதல் கூடாது அடிப்பது பெருதல் திருந்து திருத்தப்படுத்துவதுதான் அதனால பையவே சென்று பாண்டியர்காகவே என்பது அங்கு அருமையான ஞானத்தினுடைய தேவாரம் இவர் என்ன பண்ணார் துட்ட மெய்யரை மேற்கொண்டு தொன்முறை துறந்து விட்ட வேந்தனை பற்றன பாடினா கொஞ்சம் கடுமையா இருக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கு பற்றன பாடினார் பையவே சென்று பாண்டியற்காகவே பாட்டு எப்படி இருக்கீங்களா ஏழாம் நூற்றாண்டு இது பதினஞ்சாம் நூற்றாண்டு எண்ணூறு ஆண்டு வந்தது வன்முறை அப்பவே வந்துட்டுதான் சரி பற்றன சொன்னாராம் சரி போயிட்டு அரசனை வெப்பு நோயாகி தொடுத்த திட்ட பல்கலங்களும் அவர் பாடத்தறிஞவர் பாண்டியன் பாடத்தி அவனை அந்த வெப்ப நோய் வந்த உடனே தவளை நோன் குழந்தை இம்மையும் அருமையும் சாரா அவள மாந்தரை விடுத்த அனைவரும் பார்த்து தவள வச்சினும் சரி உடனே எல்லாரும் பார்த்து இதோ காலை கதிரவன் தோன்றினான் தோன்றினாத்திரத்துனாங்க மறுநாள் காலையில் என்ன வாலிதாகிய சைவவான் பயிரினை வளர்ப்பான் வேலி இருவரும் மறுநாள் காலையில தெரிஞ்சு போச்சு மங்கே தரசையா இந்த புலச்சரியா இருக்கும் நாம செய்த நாம ஒரு விண்ணப்பம் கொடுத்து வந்தவர் நிச்சயமா நம்மால் வந்தவர்களுக்கு ஊறுபாடு வந்துடக்கூடாது நச்சுட்டானிலே பால் அப்படின்னு சொத்து அவர் யாரினார் சைவவான் பயிர் தலைதற்கு வேலியாமன இருவரும் என்றார் யார் சொத்து எங்க சேர்க்கல் சொத்து அது தெரியுமா அது எங்க சொன்னது தெரியுங்களே இவங்க எல்லாம் முடிச்சுட்டு வர்றார் யாரு நம்முடைய ஞான சம்பந்தர் நேராக எங்க வர்றார் எல்லா பாண்டிய நாடெல்லாம் முடிச்சுட்டு வச்சுட்டு வேகமாக வர்றார் அல்லவா வந்தவர் திருக்கடூர் வர்றார் திருக்கடூர் வந்த உடனே இல்லை நாபக்கரசர் எங்கே இருக்காருன்னு கேட்டார் திருப்பந்தூர்த்தியில் இருக்காருன்னு குடு பல்ல கேன்ட்டார் பல்லக்கு போச்சு ஞாபகத்தை போன உடனே அங்கே எதிர்கொண்டு வருகிறார் வந்து சிவியையை கூட அவர் தாங்குகிறார் அப்படிலாம் வருது வந்த உடனே நேர கோயிலுக்குள்ளான் போயிட்டு என்ன நடந்தது எல்லாம் சொன்னார் பாண்டி நாட்டு யாத்திரை எல்லாம் அப்ப சொன்னா நாவுக்கரசர் வாழி சைவவான் பயிர் தலைதற்கு சூடு பெருவேலியானி என்று நாவுக்கரசர் ஞான சம்பந்தரை பாராட்டுறார் வாழி சைவவான் பயிர்தான் வளர்வதற்கு நீங்க போய் வந்தது சூடு பெருவேலியார் வாக்கு சைவான் பயிர் வளதற்கு யாரு காரணமா இருக்கிறாங்க இப்ப இந்த ரெண்டு பேரும் யாரு மங்கேற்கரசும் குளச்சிற யாரும் கூட அவரணும் சேர்ந்து சமனு மதம் ஆயிருந்தால் கூறினார் ஐயன் இயனை திறத்தினால் ஆயினும் நோய்தீர்ந்து உய்ய வேண்டும் வேண பார்த்தா கவர்னர்லாம் போனார்கள் அதெல்லாம் என்னென்ன மந்திரமெல்லாம் பார்த்தாங்க அந்த வெப்ப நோய் போகல அப்புறம்தான் போனாங்களாம் மங்கேற்கிறது யாரும் கூட ஏதோ இந்த ஊர் மதத்துல ஒரு தம்பி வந்திருக்குதான் அதுக்கு ஞான சம்பந்தம்னு பேரா ஒரு கால் அந்த பிள்ளை வந்தா ஏதேன்னு நடக்குமா அப்படின்னு தெரியுங்க இந்த நோய் நீங்க என்ன அப்படியா அப்படின்னா கூப்பிடும் ஏன் அவன் வைத்து வேலி அவனுக்கு இப்ப சைவ சமயம் தலையணுங்கிறது தான் வைத்து வேலி கூப்பிடு அப்படியாக இப்பொழுது வருகிறார்களாம் இல்ல ஆஹ் பூந்தராய் வேந்தர் சென்றிரஞ்சினர் எழுந்திருந்து தீய மண் சூழ்ச்சி வென்ற சிந்தையில் என்றனர் பூந்தராய்வேந்தர் நன்றிரிந்தனரே என நைமல கடந்தார் வெண்டி மீனவன் கத்தினார் தம்மையும் வினவ ஒன்று மடத்துக்கு ஆல்யில சென்று அப்பதான் அவங்க கேக்குறாங்களா எது இது செய்ய திரு உள்ளமி பாது செய்ய திரு உள்ளமி என்று கேட்டுக்கொண்டு கோயிலுக்கு போயிட்டு வராதான் இவர் இவர் அப்படிலாம் ஒன்னும் சொல்லல முன்னே கேட்டு விட்டார் அரை மணிக்கு வந்து விட்டார் அமைச்சர் என்ன சொன்ன கையர் மாவளவு நீத்தினால் கௌரியம் தேயம் உய்வதாகும் இன்றனம் அருளினால் ஒளி நீர் வையன் ஆடன்மையல் வெப்பு வந்ததால் அதனை ஐய தீர்த்தில் வேண்டும் என்று அடியனில் விழுந்திருந்தார் உடனே அந்த ரெண்டு பேரும் வேண்டிக் ஞான சம்பந்தரை இந்த மாதிரி இந்த நோய்